நின்று கொண்டார் மறவாமல் ஒரு வில்லும் அந்த அம்பையும் தொடுப்பது போல வைத்து சாத்தி சுக்கநாத செயல தனாமம் வரைத்தகனும் கூர்ந்தனையும் நனிந்து சாத்தி ஆலை வித்து ஆள் கூட கடல் உலகுக்கு அகல செங்கோல் அறம்பெருக்கும் வங்கிய சேகரனாம் அண்ணல் நல்ல அன்று முதல் அரசாட்சி மிக சிறப்பாக இதுவரை ஆற்றிய அரசை கூட இன்னும் மேலும் திறக்குமாறு இறைகாக்கும் வையகம் எல்லாம் திருவள்ளூர் இந்த உலகத்தையெல்லாம் அரசன் காக்குறான் அப்படின்னா ஒரு சின்ன எட்டாங்களாக போனக்குள்ள அவனை யார் தாண்டி காப்பான் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை யார் காப்பா தெரியுமாடா கராஜா அவனை முறை காக்கும் அவன் இதுவரை செய்து வந்த செங்கோல் சிறப்பாக இருக்குமானோ செங்கோல் காக்குங்க முட்டாட்சியின் அந்த செங்கோல் திறன்ல கொஞ்சம் வலுவாம இருந்தால் அந்த செங்கோல் காக்கு அப்ப நம்ம எல்லாம் காப்பது அரசன் அரசனை காப்பது அறநெறிவழுவாத செங்கோல் என்று சொன்னாங்க எனவே அந்த அறநறிவழுவாத செங்கோலோடு கூட அவன் ஆண்டான் என்பதுதான் சுந்தர பேரம்பு பந்து பிறப்பித்த பெருமக்கள் இங்கே அண்ணாமலையில் இருந்து வந்த நம்முடைய அருமை அன்பர் எல்லோருக்கும் என்னுடைய